அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு தூய்மை என்பது அவாவின்மை மற்றது வாய்மை வேண்டவரும் தூய்மை அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல மாசற்ற முக்தி நிலை தூய்மைங்கிறது மோட்ச ஸ்வரூபம்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவோம் அந்த தூய்மை நிலையா இங்கே சொல்ற அதாவது தூய்மைன்னா முக்தி உணர்வு நான் சம்சார பந்தத்திலிருந்து விடுபட்டு விட்டேன் என்கின்ற மெய்யுணர்வினுடைய பயன் அது என்ன என்றால் அதை எப்படி புரிந்து நமக்கு எதுலேயுமே இயல்பாகவே ஆசை இல்லாமல் போனால்தான் தெரிஞ்சுக்க முடியாது ஆ நாம் முக்தி நிலையில் இருக்கோமா இல்லையா அப்படின்னு நமக்கு நாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்டால் அவாயின்மை நம்முடைய உள்ளத்தில் ஆசை இல்லாத தன்மை தான் பணத்திலேயோ பதவியிலேயோ புகழிலையோ எதிலையுமே விருப்பம் இல்லாத தன்மை உண்மையிலேயே நம்முடத்திலே இருக்கிறது என்பதை நாம் உணர்வோமேயானால் அதைப் பொறுத்து நாம் முக்தி நிலையில் இருக்கிறோம் என்று ஊகம் செய்து கொள்ளலாம் கவனமாகத்தான் இதை புரிஞ்சுக்கணும் ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கிற போது திருவள்ளுவர் சொல்லுகிறார் தெரிந்து தெளிதல் அப்படிங்கிற அதிகாரத்தில் அன்பு அறிவு தேற்றம் அவாவின்மை இந்நான்கும் நன்குடையான் கட்டே தெளிவும் பெர் அதாவது அன்பு இருக்கணும் தெளிந்த அறிவு இருக்கணும் தெளிவாக எந்த காரியத்தை செஞ்சாலும் அதில் தெளிவு இருக்கணும் கிளாரிட்டி அளவுக்கு மீறின ஆசை இல்லாத தன்மைன்னு அங்கே சொல்லுவார் அந்த இடத்துல வந்து நியாயமான ஆசை இருக்கிறத பற்றி சொல்லலை இங்கே என்னன்னா முழுக்கவே எதுலையுமே விருப்பம் இல்லை தூய்மை என்பது அவாவின்மை மற்றது மற்றங்கிறது அசை அந்த அவாவின்மை எப்படி வரும்னு கேட்டால் வாய்மை வேண்ட வரும் இந்த இடத்துல வாய்மைனு சொன்னால் மெய்யுணர்தல் மெய்ப்பொருளை உணர்தல் இதற்கு முதல் அதிகாரம் மெய்யுணர்வை ஞாபகம் வச்சுக்கணும் வாய்மை வேண்ட வரும் சாதாரணமாக வாய்மைனா பொய் சொல்லாத தன்மைன்னு அர்த்தம் அதனால நமக்கு அது கிடைக்கும் வாய்மை வேண்ட வரும்னா அந்த மெய்ப்பொருளை இடைவிடாது விரும்பி தியானம் செய்வதனால உண்டாகும் பயனாக அது அமையும் ஆகவே மாசற்ற முக்தி நிலை எது என்று கேட்டால் ஆசையில்லாத தன்மையே மாசற்ற முக்தி நிலை விருப்பு வெறுப்பற்ற தன்மை ஆசை இல்லாத தன்மை அது உள்ளத்தில் நிலச்சிருக்கக்கூடியது ஆசை இல்லாத தன்மை கொஞ்ச நேரத்துக்கு இருந்து நிலை மாசற்ற முக்தி நிலை என்றால் நிலைத்திருப்பதுதான் அந்த ஆசை இல்லாத தன்மை எப்படி வரும் அப்படின்னு கேட்டால் மெய்பொருளை ஆர்வத்தோடு அறிந்து அதை இடைவிடாது விரும்பி தியானம் செய்வோமேயானால் அந்த ஆசை இல்லாத தன்மையானது நமக்கு அந்த மெய்ப்பொருளை தியானம் பண்ணுறதுனால அமையும் என்பது கருத்து நம்ம சிம்பிளாகவும் இதுக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் நம்ம மனம் ஆழமாக தூய்மையாக இருக்கிறதுங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னு நமக்கு எதுலேயுமே ஆசை இல்லை ஆனால் சமூகத்துக்கு சேவை செய்யணும் நல்லதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் ஆனால் அமைதியாக செயல் புரிவோம் என்னது ரொம்ப பரபரப்போட படபடப்போட செய்ய மாட்டோம் அறிவுபூர்வமாக அமைதியாக சமூகத்துக்கு நல்ல காரியங்களை நாம் செய்வோம் ஆனால் அதே சமயம் பதவிக்கோ புகழுக்கோ பொருளுக்கோ எதுக்கும் நாம் ஆசைப்பட மாட்டோம் அதை வச்சு நாம் புரிஞ்சிக்கலாம் ஆக மனத்தின் தூய்மையை ஆசையில்லாத தன்மையின் மூலம் அறிந்து கொள்ளலாம் அது பேச்சிலே பொய்யில்லாமல் இருக்கும் தன்மையை சார்ந்து ஆசையில்லாத தன்மை உண்டாகும் என்றும் புரிந்து கொள்ளலாம் ஆகவே தூய்மை என்பது அவா இன்மை மற்றது வாய்மை வேண்டவரும் மிக அழகான ஒரு கருத்தை திருவள்ளுவர் பெருமான் இந்த குரலிலே அருளை செய்திருக்கிறார் தூய்மை என்பது அவாவின்மை மற்றது வாய்மை வேண்டவரும் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள்